विश्वोत्पत्यादिहेतवे, तापत्रय विनाशाय, சச்சிதானோத்தியேத்தாபயா வய நும்தன் ஹர்மாத் குமயானுவையை துஷியேதாத்மிரோரி தத்திராகவ் தர்மாத்மதைவத்திருத்தியாயை துஷியேதாத்மிரதோஹரிஹீ பிரபுத்தருங்கிற யோகியானவர் மேலும் சொல்லுகிறார் இதற்கு முந்தைய ஸ்லோகத்தில் பார்த்தோம் எனவே குருநாதரை சார்ந்திருந்து அதாவது அந்த உத்தமமான ஸ்ரேயஸை பாகவத தர்மத்தை தெரிஞ்சுட்டு மோக்ஷத்தை அடையக்கூடிய சாதகன் வேதாந்த சாஸ்திரத்தில் நன்றாக திருடமாக அறிவை உடைய பிரம்மனிஷ்டராக இருக்கக்கூடிய குருவை சார்ந்திருக்கணும் அப்படின்னு சொன்னார் தத்திர அப்படிங்கிறதுக்கு அந்த குருவை நாடிய பிறகு அவரிடமிருந்து என்ன பண்ணணும்னா பாகவதான் தர்மான் சிக்ஷேத் பாகவத தர்மங்களை ஆன்மீக வாழ்க்கைக்குரிய நெறிமுறைகளை எல்லாம் சிக்ஷேத் அவரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் எப்படிப்பட்ட எண்ணத்தோட பாவனையோடு இருக்கணும்னா குரு ஆத்ம தெய்வத்தா குரு தான் ஆத்மா குரு தான் தெய்வம் கடவுளாகவும் நம்முடைய உயிராகவும் உயிருக்கு உயிராகவும் குரு அப்படிங்கிற எண்ணத்தோடு குருவாத்ம தெய்வத்தா சிஷ்யான்னு அர்த்தம் குருவை தெய்வமாகவும் ஆத்மாவாகவும் தன்ஸ்வரூபமாகவும் நினைக்கக்கூடிய அதாவது நான் வேறு குருநாதர் வேற இல்லை அதாவது குருநாதர் என்னை ஒப்படைச்சுட்டேங்கிற அந்த எண்ணத்தோடு குருவை பணிந்து வணங்கி அவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளணும் அவருக்கு சேவை பண்ணணுங்கிறார் எப்படி சேவை பண்ணணும்னா எய்ஹி தர்மைஹி குரு துஷ்யேத் நம்ம எந்த தர்மங்களை குருகிட்ட நடந்துக்கிற முறைகளெல்லாம் சொல்லியிருக்கு அதில் வஞ்சனை இல்லாமல் அமாயானுவருத்தியா அதாவது கபடம் இல்லாமல் அவருக்கு சேவை பண்ணணும் ஒரு சிஷ்யன் குருவினிடம் எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்லியிருக்கிறதோ அந்த நெறிப்படி சிஷ்யனானவன் குருவினிடத்தில் நடந்து கொண்டு கற்றுக்கொள்ள வேண்டும் குருவானவர் தெய்வத்துக்கு சமானம் பகவானுக்கு சமானம் அவர் என்ன பண்ணுவார்னா ஆத்மாவையே நமக்கு கொடுப்பார் ஆத்ம பிரதா ஆத்மதாங்கிற பாடத்தை விட ஆத்ம ரொம்ப நல்ல பாடம் சில புஸ்தகத்தில் ஆத்மதான் இருக்கு சில புஸ்தகத்தில் ஆத்ம பிரபதஹா அதாவது ஆத்மாவினுடைய யதார்த்த ஸ்வரூபத்தை புரிய வைக்கிறார் பகவான் தன்னையே கொடுக்கிறார் குருநாதர் மூலம் தன்னையே ஆனந்த வடிவமான தன்னை அந்த சிஷ்யனுடைய ஆத்மஸ்வரூபமாக உணர்த்தி அருளுகிறார் கீதையில் படிக்கிறோம் இல்லையா என்னிடத்தில் பக்தி பண்ணுறவனுக்கு நான் புத்தி யோகத்தை கொடுக்குறேங்கிறார் பத்தாவது அத்தியாயத்தில் விபூதி யோகத்தில் அப்படி குருமுகமாக ஞானோபதேசம் பண்ணுறார் பகவான் ஆக விவேக வைராக்கியத்தை உடைய சாதகனுக்கு பகவான் மோட்சத்துக்கான சர்வாத்ம ஸ்வரூபமான பிரம்மஜானத்தை குரு ரூபமாக வந்து உபதேசம் பண்ணுறார் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் அடுத்த ஸ்லோகத்தோட அர்த்தத்தை பிறகு பார்க்கலாம் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தத்தை பூர்த்தி பண்ணுறேன் தத்திர பாகவத்தான் தர்மானே குருவாத்ம தெய்வத்தான் விர்த்தியாயை